وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله وصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه الأزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إن مكناهم في الأرض اقاموا الصلاه واتوا الزكاه بسم الله الرحمن الرحيم الذين امكنناهم في الارض اقاموا الصلاه واتوا الزكاه وامروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبه الامور صدق الله مولانا العظيم هل وتر ارولاان நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தாலாவுடைய பெயரினால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் இந்த போடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற அல்லாஹு சுந்தமானதாக, சொந்தமானதாக அலமதுல்லும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதிநபி முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் தங்களுடைய தியாகங்களை செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மசிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹக்கு சுகான எங்களுடைய உள்ளங்களிலே விளையோடி கொண்டிருக்கின்ற எண்ணங்களை கூட மிகவும் கவனமாக அறிந்தவனாக இருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லா தால மனித வறுக்கத்தை இந்த உலகத்திலே படைத்து அவன் படைத்திருக்கின்ற கோடான கோடி தீவராசியர்களுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியிலே கண்ணியமான ஸ்ரேஷ்டமான மதிப்புக்குரிய படைப்பாகவும் இந்த மனிதர்களை படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் கட்டுப்படுத்த பகுத்தறிவை வழிகாட்டி இருக்கிறான் இருக்கின்ற எல்லா சிருஷ்டிகளை விடவும் மனிதன் மிகவும் சிரேஷ்டமான கண்ணியத்துக்குரியவர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த மனிதன் யார் என்று மலக்குகள் இடத்திலே அல்லாஹு என்னுடைய நான் படைக்க போகின்றேன் என்னுடைய வைசியர் என்றை நான் படைக்க போகின்றேன் என்று சொன்னான் அதாவது நெருடியார்களே அந்த நேரத்திலே மலக்குகள் சொன்னார்கள் இரத்தம் ஓட்டக்கூடிய கொலைகளை செய்யக்கூடிய அதே நேரம் உலகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதனையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னான் அதுதான் அவனுடைய பதிலாக அமைந்தது அல்லாவுடைய நல்லே அல்லாஹு அலாவுடைய நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படியாக இருந்தால் பொறுப்போடு வந்திருக்கிறோம் கடமைகளை சுமந்து வந்திருக்கிறோம் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மிகவும் கண்ணியமான ஒரு பெயர் நாமம் மிருகங்களுக்கு அது வழங்கப்படவில்லை அந்த பட்டம் வழங்கப்படவில்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய ஜீவராசிகளுக்கு வழங்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு பட்டம் ஒரு பதவி அல்லாஹாலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான் அமானத்தை அலசமாக நாங்கள் வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டினோம் அவையெல்லாம் மறுத்துவிட்டன தவிரந்து கொண்டன ஆனால் மனிதன் தான் சுமந்து கொண்டான் என்று அல்லாஹு தாரா சொல்லுகிறான் அல்லாவுடைய நல்லியார்களே எனவே வாழ்க்கை என்பது பொறுப்புகள் கடமைகள் பின்னால் நாங்கள் எல்லோரும் கடுமையாக இவை சம்பந்தமாக விசாரிக்கப்பட இருக்கிறோம் அதாவது நல்லே எனவே வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல வாழ்க்கை என்பது கருவறைகள் வெளியே தள்ளுகின்றன கபு அறைகள் விழுங்கிக் கொள்கின்றன இதற்கு இடைப்பட்ட ஒரு நாடகம் தான் வாழ்க்கை என்று நினைத்தால் பிழை அல்லாவுடைய நீங்கள் எங்களிடத்திலே மீட்டி வரப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லா கேட்கிறான் அல்லாவுடைய நல்லே எனவே வாழ்க்கை என்பது ஒரு சீரியஸான விஷயம் ஒரு மிருகம் வாழ்வதற்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் பொறுப்பு கோட ஊடகத்துக்கு வந்திருக்கிறோம் கடமைகளை சுமந்தவர்களாக வந்திருக்கிறோம் இவை அனைத்துக்காக வேண்டியும் நாளை மறுமேலே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாங்கள் காதினால் கேட்கின்ற வார்த்தையும் எமது உடல் உறுப்புகளால் வெளியாகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள் ஆனவர்கள் பொறுப்பானவர்கள் அதாவது நல்லே எனவே நாளை மறுமேலி அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் பதிந்து எங்களுடைய ஏடுகளை எங்களுக்கு காட்டுவான் இல்லாஹா இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது சிறிய சரிய விஷயங்கள் எதனையும் விட்டு வைக்காமல் இந்த ஏட்டிலே அல்லாஹு தாலா பதிந்து வைத்திருக்கின்றானே என்று நாங்கள் ஆச்சரியப்படுவோம் கடகளவோ செயல்பாடாக இருந்தாலும் அதனை அல்லாஹு தாலா பாதுகாத்து நாளை மறுமையில் எங்களுக்காக வேண்டி காட்ட இருக்கின்றன அல்லாவுடைய நெருடியார்களே அந்த வகையில் வாழ்க்கையை நாங்கள் ஒரு சீரியஸான விஷயமாக பார்க்க வேண்டும் மிக கவனமாக அதனே வாழ வேண்டும் எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது நாளை மறுமையிலே என்மே சுமத்தப்பட்ட கடமைகள் தொடர்பாக நான் அணு அணுவாக விசாரிக்கப்பட இருக்கிறேன் எங்களுக்கு கட்டாயமாக தெரிவித்திருக்க அல்லாவுடைய நல்லே பல வகையான பொறுப்புகளோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் முதலாவது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை கட்டாயமாக ஈமான் கொள்ள வேண்டும் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஐபாதத்துக்கள் இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் இருக்கலாம் இவற்றை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோமா என்று நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் மூன்றாவது எங்களுடைய உள்ளத்தை மிக மோசமான நோய்களில் இருந்து அம்ராதல் துலூபெனப்படக்கூடிய நோய்களில் பெருமை பொறாமை வஞ்சகம் சூதுவாது போன்றவற்றிலிருந்து பாதுகாத்துவோமா என்று நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறோம் எனவே தஸ்கியாவது கடமை முதலாவது கடமை ஈமான் இரண்டாவது கடமை ஐபாதத்துக்கள் மூன்றாவது கடமை தஸ்கியத்து நவ்ஸ் நான்காவது கடமை நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால் சுமந்து கொண்ட பொறுப்புகள் என்றால் இயல்பாக ஒரு நாட்டின் சட்டத்துக்கு கட்டப்பட வேண்டும் அல்லாவுடைய பொறுப்புகள் அவற்றை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்றியாக வேண்டும் இந்த நான்கு விஷயங்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நெல்லடியார்களே என்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த உலகத்தில் இருக்கின்றோம் நாங்கள் மவுத் ஆகுவதற்கு முன்னால் இந்த நான்கு விஷயங்களிலும் எவ்வளவு தூரம் நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம் என்பதனை பற்றி அடிக்கடி யோசித்து எங்களை திருத்திக் ஒரு கடமை காணப்படுகிறது அனுப்பப்பட்டிருப்பது இந்த உலகத்தை வளப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே கடமைகளை செய்வதற்கு பொறுப்புகளை மிகச் சிறு சிறப்புமாக நிறைவேற்றி நாங்களும் நல்ல முறையில் வாழ்ந்து மற்றவர்களையும் நல்ல முறையில் வாழ தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லாவுடைய இந்த பார்க்கின்ற பொழுதும் ஒரு மாட்டுக்கு ஒரு பறவைக்கு ஏனொரு கரும்புக்கு இருக்கின்ற பொறுப்புகள் எல்லாம் சுமத்தப்பட்டிருப்பது கடமை உணர்ச்சியோடு வாழ வேண்டும் அந்த பொறுப்புணர்ச்சியோடு வாழ வேண்டும் நான் ஒரு கண்ணியமான மனிதன் என்னை அல்லாஹு தால கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நாளை மறுமையே எனக்காக வேண்டி தந்திருக்கின்ற ஒவ்வொரு நியாமத்துக்களுக்காக வேண்டியும் நான் சுமந்து கொண்ட பொறுப்புகளுக்காக வேண்டும் நான் மறுமையிலே பதவி சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு அல்லாவுடைய நல்ல மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் மலக்குகள் கேட்டார்களே யல்லா இந்த உலகத்திலே ரத்தம் ஓட்டுகின்ற கொலை செய்கின்ற பூமியிலே விஷமம் செய்பவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று அந்த நேரத்திலே அல்லாஹு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் என்று சொன்னே அல்லாவுடைய நல்ல எனவே ஹலீஃபாவினுடைய பொறுப்பு ரத்தம் ஓட்டுவது அல்ல உலகத்திலே விஷமம் செய்வது அல்ல இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழுவது மக்களுக்கு செய்த்துக்கு கட்டுப்படுவான் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவான் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்கள் وَصَفْتُ بِغَيْرِ حَقِّهَا مِنْ غَيْرِ யாரெல்லாம் இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்கிறார்களோ அழிவு வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் சலீஃபாக்கள் அல்ல அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய துரோகிகள் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக வந்தவன் அருளாக வந்தவன் அவனோட பயங்கரவாதி அல்ல அவன தீவிரவாதி அல்ல இந்த உலகத்திலே முஸ்லிம்களை பற்றி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குழப்பவாதிகள் கொலை செய்பவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் எதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு முஸ்லீம் சமாதானத்தின் தூதுவன் நீதியை நிலைநாட்டுபவன் அவருடைய வாழ்க்கையிலே அராஜகம் இருக்க மாட்டாது நல்ல இஸ்லாமிய நாங்கள் எடுத்துகள் குறிக்கோள்கள் காணப்படுகின்றன அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அல் குரான் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் மனிதர்களுடைய மத நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் ரிலிஜன் இரண்டாவது உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவது அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும் இன்டெலக்ட் மூனாவது பாதுகாக்கப்பட வேண்டும் எனப்படுகின்ற பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ஐந்தையும் பாதுகாப்பதுதான் இஸ்லாசினுடைய நோக்கம் அல்லாவுடைய நெருடியர்களே மகாசி ஷரியா என்று சொல்வார்கள் குரானுடைய எந்த பார்த்தாலும் இப்படிப்பட்ட அழகான மனித வர்க்கத்துக்கு மிக தேவையான அடிப்படையான ஒப்செக்டிவ் அது கொண்டிருக்கிறது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் விபச்சாரம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் பரம்பரை பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் மது அறந்து அது தடை செய்யப்பட்டிருக்கிறது மனிதனுடைய அறிவு ஆக்கல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு குரானுடைய வசனம் ஒவ்வொரு ஹதீசுடைய வசனம் கண்மணியான சல்லு அலைவசல்ல அவர்களுடைய போக்கையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் இவை அனைத்தையும் பாதுகாப்பதனை இலக்காக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ஹலீஃபா இதனைத்தான் உலகத்தில் நீங்கள் சுமந்திருக்கின்ற இந்த அமானத்துக்களை அவற்றை எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் என்று அல்லாஹு நீங்கள் நீதியான முறையில் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறான் அல்லாவுடைய நெல்லடியார்களே எவ்வளவு அழகான ஒரு சாந்தி சமாதானத்தின் மார்க்கம் உலகத்தில் சுபீட்சம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நெருடியார்களே எனவே நாங்கள் எல்லோரும் மிகப்பெரிய பொறுப்பே சுமந்திருக்கிறோம் சாதாரண பொறுப்பு அல்ல எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்பது அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற மார்கள் அல்லாவுடைய கவரமாக சொல்லி இருக்கிறார்கள் ஐயசி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாகவும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் விளையாட்டு அல்ல கேலி கூத்து அல்லே ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை மிக தெளிவாக செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சமூகத்தின் தலைவனாக இருப்பவன் அந்த சமூகத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான் அல் அமீர் ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய குடும்பம் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவான் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே தன்னுடைய கணவனுடைய வீட்டின் பொறுப்புகள் பிள்ளைகளுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவாள் பொறுத்தவரையில் தன்னுடைய எஜமானுடைய சொத்து செல்வங்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற சந்தர்ப்பத்திலும் யோசிக்க வேண்டும் இது தேவைதானா என்னுடைய திருப்திப்படுத்துமா இந்த உலகத்தில் இருக்கின்ற மாண்பர்களுக்கு நான் எடுத்து வைக்கின்ற இந்த எட்டு பொருத்தமாக அமையுமா நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துமா நான் பேஸ்புக்கிலே நான் வாட்ஸ்அப்பிலே எழுதுகின்ற கருத்துக்கள் எந்த தூரம் மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சிந்திப்பான் ஒரு முஸ்லிம் அவன் எந்த நேரத்திலும் அந்த தக்குவா உணர்வோடு கேள்வி கோட்டுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா அவனிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும் அவன் நடந்தாலும் அவன் பேசினாலும் அவன் எழுதினாலும் அவன் எந்த ஒரு பொறுப்பை வகித்தாலும் நான் அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் நான் அதற்கு அகௌண்டபிலிட்டி நான் அதற்கு வகை கூற வேண்டும் என்ற உணர்வோடு நிச்சயமாக இருப்பான் அல்லாஹு தாலா புறானிலே சொல்கின்றான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த அருள்களை பற்றி நாளை மறுமையிலே கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் எல்லோருக்கும் அல்லாஹு எல்லா வகையான வசதிகளையும் ஆப்பர்ச்சுனிட்டி தருவதில்லை சிலருக்கு கூட்டிக் கொடுக்கின்றான் சிலருக்கு குறைத்து கொடுக்கின்றான் அதிகாரம் உடல் பலம் எல்லாம் கிடைத்திருக்கின்ற பூமாலை போன்று பயன்படுத்துவதற்கு தூரம் பொறுப்புகளை வகிக்கின்றோமோ அந்த அளவு தூரம் நாளை மறுமையிலே அவற்றுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் வழக்கமாக நாங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து பூமியில் படுக்கின்றவன் விழுந்து விடுவான் என்ற கவலை அவனுக்கு கிடையாது ஆனால் கட்டிலே படுப்பவன் மிக ஜாக்கிரதையாக படுக்க வேண்டும் காரணம் அவன் எந்த நேரத்திலும் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயரமாக படுக்கின்ற அளவுக்கு இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அவ்வளவு கேள்வி எனக்கு அதிகம் எவ்வளவு அதிகாரத்தை வைத்திருக்கின்றோமோ அந்த அளவு தூரம் கேள்வி எனக்கு அதிகம் இலேசாக சுவர்க்கத்துக்கு போக முடியாது பேராசிரியர்கள் சிலருக்கு மேலதிகமான சில வகையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கிறான் சில நேரங்களில் அவர்கள் அவற்றை சுமந்து கொள்கிறார்கள் அல்லாவுடைய நேரடியார்களே இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று செல்வதற்கு முன்னால் நாம் யாரிடத்தில் இருந்த பொறுப்பை எடுத்தோமோ அவர்களுக்கு மிகச் சரியாக அவற்றை நிறைவேற்றி விட்டு போனால்தான் நாளை மறுமையிலே அவர்கள் எங்களுக்கு சார்பாக பேசுவார்கள் எங்களுக்கு எதிராக வளர்கடாமல் இருப்பார்கள் இன்று நாங்கள் யோசித்து பார்ப்போம் இந்த மஜிமாயிலை அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்போடுதான் இருக்கிறோம் டியூட்டிஸ் என்பது வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பது வேறு பழிவாயல்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்றெல்லாம் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் இருக்கின்றவர்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த குழப்பங்களை நாங்கள் நிச்சயமாக காண முடியாது நேரடியார்களே பதவிகள் பட்டங்கள் பொறுப்புகள் என்பவற்றை பற்றி நாம் சிந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே எத்தனையோ பேர் பதவிகளையும் பொறுப்புகளையும் கருதுகிறார்கள் அவற்றை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் இது மிகப்பெரிய துரோகம் அல்லாவுடைய அரசு செல் அல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சமுதாயத்தின் ஒரு பொறுப்பை ஒரு மனிதனுக்கு கொடுத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் அந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்களை ஏமாற்றிய நிறையில் ஒருவன் மௌத்தாகுவானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் தண்டனை அல்ல என்னை நம்பி ஒரு பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்தால் நான் அந்த பொறுப்பை மிகச் சரியாக கன நான் நிறைவேற்ற நான் அதற்காக வேண்டிய என்னுடைய திறமைகளை சேர்க்க வேண்டும் நான் முழு நேரமாக முழு மூச்சாக அதிலே ஈடுபட வேண்டும் அப்படி இல்லாமல் நான் அதனை துஷ்பிரயோகம் செய்தால் நேரத்தை வீணடித்தால் லஞ்சம் போன்றவற்றை நான் சம்பந்தப்படுத்தினால் நாளை மறுமையிலே நான் எவ்வளவு பெரிய ஐபாதத்தாலியாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சுவர்க்கம் நுழைய முடியாது இந்த விஷயத்திலே நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும் க்டர்ஸாக இருப்போம் எங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் தலைவராக இருப்போம் ஒரு வீட்டின் தலைவராக இருப்போம் ஒரு பிரின்சிபலாக இருப்போம் ஒரு இன்சார்ஜாக இருப்போம் ஆனால் இவை அனைத்துமே அல்லாஹு வழங்கப்பட்ட பொறுப்புகள் அவற்றுக்காக வகை கூற வேண்டும் அல்லாவுடைய நேரடியார்களே பொறுப்புகளை யாரெல்லாம் எடுக்கிறார்களோ பதவிகளை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹு அதிகாரிகள் பொறுப்புதாரிகள் அவற்றை வைத்து துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்று சொல்லவில்லை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அதிகாரத்தை வைத்து தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் தொழுவார்கள் மற்றவர்களை தொலை வைப்பார்கள் ஒரு மனிதனை சம்பந்தப்படுத்துவார்கள் அல்லாவுடைய நல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்த நபிமார்களையும் நல்லடியார்களையும் நாங்கள் பார்த்தால் அவர்கள் அந்த வேலையை தான் செய்திருக்கிறார்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எத்து நாட்டிலே இருந்த மிகப்பெரிய பஞ்சம் அந்த பஞ்சத்துக்கு ஒரு தீர்வை தன்னிடத்திலே கொண்டிருந்தார்கள் அந்த அரசனிடத்திலே போய் கேட்டார்கள் அரசனே என்னை இந்த கலைஞர்களுக்கு பொறுப்பாக நீ நியமிப்பாயா நிதி மந்திரியாக என்னை நியமிப்பாயா என்று கேட்டார்கள் அரசன் அந்த பொறுப்பை கொடுத்தார் ஏழு வருடங்கள் வரையிருந்த அந்த பஞ்சம் எப்படி மிக கவனமாக கையாளப்பட்டது என்பதை குரானிலே நாங்கள் பார்க்கிறோம் மனிதனுக்கு திறமை இருக்கிறதா ஆற்றல் இருக்கிறதா அறிவு இருக்கிறதா அவன் தன்னுடைய சுயநலனுக்காக வேண்டிய அதனை பயன்படுத்தாமல் அவன் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவற்றை பிரயோகிக்க வேண்டும் அதுலாம் அவருடைய வரலாறு எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கிறது எனப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளரை பற்றி அல்லாஹு சொல்லுகிறான் அவர் ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டி அராஜகம் செய்கின்ற ஒரு குழுவிதரிடமிருந்து நல்ல மக்களை அப்பாவி மக்களை பாதுகாத்தார் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இதெல்லாம் நல்ல ஆட்சியாளர்களுக்கு பொறுப்புள்ள பொறுப்புதாரிகளுக்கு சொல்லப்படுகின்ற உதாரணம் நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களும் தாவூத் அலிஸ்லாம் அவர்களும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு சர்ச்சைகளிலே பிணக்குகளிலே வழக்குகளிலே சிக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் நியாயமான தீர்ப்பை கொடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நிலடியார்களே நபி மூசா அலிசலாம் அவர்கள் அல்லாஹு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களை கொச்சைப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான் எனவே பனு இஸ்ரவேலர்களை விடுவிப்பதை அவர்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்வதை தன்னுடைய பொறுப்பாக மூசா அலிசலாம் அவர்கள் ஏற்றார்கள் அவர்களும் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலிசலாம் அவர்கள் அணைக்கட்டை கட்டிவிட்டு பெருமைப்படவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் இது என்னுடைய ரட்சகன் எனக்கு தந்த அருளாக இருக்கிறது என்ற தன்னுடைய பணிவை அடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் உலகத்திலே தன்னுடைய சேவை வேண்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு கையை முஸ்லீம் அவன் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று சரியா அவனுடைய பிரைம் ஒப்செக்டிவ்ஸை அவன் விளங்கியவன் என்ற வகையிலே இந்த உலகத்தை வளப்படுத்துவதற்கு இந்த உலகத்தை நீதியின் பால் கொண்டு வருவதற்கு பொருளாதார சுபீட்சத்துக்காக வேண்டிய அவன் கஷ்டமாக உழைப்பான் அலிசலாம் அவர்களுக்கு அரசியினுடைய சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்தில் மிக பிரமாண்டமான ஏரியாவை ஆட்சி செய்து வந்த சுலைமான் அலிசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய ரப்பினுடைய அருளாக காணப்படுகிறது நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி கெட்டவனாக நடக்கின்றேனா என்று பரீட்சிப்பதற்காக வேண்டி இந்த வகையான ஒரு சோதனை அல்லாஹால ஜனாதிபதி உலகத்தின் மிகப்பெரிய பகுதிகளை ஆட்சி செய்து வந்த அந்த நபி அங்கு சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே உலகத்தை விட்டு அவர்கள் ஓடவில்லை அவர்களுடைய ஆசிரமங்களுக்குள் புகுந்து கொண்டிருக்கவில்லை மனித சமுதாயம் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்படுகின்ற பொழுது அராஜகத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முன் வந்தார்கள் தியாகம் செய்தார்கள் அதற்காக வேண்டி பல சிரமங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் இதற்கு அடுத்த பக்கத்திலே அல்லாஹு தாலா உலகத்திலே மோசமான ஆட்சியாளர்களை பற்றி சொல்லுகிறார்கள் அதிலே ஒருவன் தான் வரலாற்றை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற முறை மிகவும் அற்புதமானது அவன் சொல்லுகிறான் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த பூமியிலே அவன் அகம்பாவத்தோடு நடந்து கொண்டான் ஆணவத்தோடு நடந்து கொண்டான் கருமையோடு நடந்து கொண்டான் மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற மக்களை பல குழுக்களாக பிரித்து டிவைட் அண்ட் ரூல் என்று நாங்கள் சொல்லுவோமே பல குழுக்களாக பிரித்து ஆட்சி செய்தான் தலைக்கணம் பிடித்தவன் மனித சமுதாயத்தை தன்னுடைய குடிமக்களின் ஒரு சாராரை அவன் பலதீனப்படுத்தி வந்தான் அடக்கி வந்தான் ஒடுக்கி வந்தான் அங்கிருந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் பெண் பிள்ளைகளை அவன் உயிரோடு விட்டு வைத்தான் என்று அக்கிரமக்கார ஆட்சியாளர் ஒருவரை பற்றி அல்லாஹு அல்லாஹு எதிர்பார்க்கின்ற உண்டு பண்ணுபவராக ஒரு நாளும் இருக்க மாட்டார் அவரால் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அருள் ஹலீஃபாவை அல்லாஹு தாலா உலகத்துக்கு அனுப்பியிருப்பது மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய சேம மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வழக்கமான மோசமான ஆட்சியாளர்களை பற்றி அல்லா குரானிலே சொல்லுகின்ற பொழுதும் வழக்கமான மோசமான ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு பிரதேசத்துக்குள் நுழைந்தால் அந்த பிரதேசத்திலே அவர்கள் குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள் உண்டு பிரச்சனைகளை மக்களை அவமான குரானிலே அல்லா சொல்லுகிறார் நல்ல ஆட்சியாளர்களுக்கும் கெட்ட ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹு தாலா குரானிலே உதாரணம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய நல்லே நல்ல ஆட்சியாளர்கள் பொருத்தமான ஆட்சியாளர்கள் உல்லா அவர்களை போன்றவர்கள் நீதி நியாயத்துக்கு இலக்கணமானவர்கள் சமுதாயத்தின் உயர்ச்சி தான் தங்களுடைய உயர்ச்சி என்ற வகையில் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் மிகவும் எளிமையாக அடக்கமாக அல்லாவுக்கு பயந்து தங்களுடைய பொறுப்புகளை செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் சகோதரே பெரியார்கள் எனவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றான் அவன் இந்த உலகத்திலே கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போடு இருக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த வகையில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்போதும் நீதிக்கு சான்று பகருப்பவர்களாக மனித சமுதாயத்தின் முயற்சிக்காக வேண்டி உலகத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபவர்களாக இருப்பார்களே தவிர அவர்கள் ஒரு ஒரு கீடையாக ஒரு தொந்தரவாக பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது கணியத்துக்குரியவர்களே அந்த வகையில் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நிறையவே பொறுப்புகள் காணப்படுகின்றன நாங்கள் மற்றவர்களை விமர்சிக்கின்றோம் ஆனால் நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் அந்த பொறுப்புகளை எந்தளவு தூரம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை பிரஜனைகள் என்ற வகையில் இந்த நாட்டின் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த நாட்டின் நேஷன் பில்டிங் எனப்படுகின்ற தேசிய வளர்ச்சிக்காக வேண்டி எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் லஞ்சம் ஊழல் அநீதிக்கு துணை போவது போன்ற கருமங்களிலிருந்து நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும் அநீதிகள் எங்காவது நடப்பதாக தெரிந்தால் ஜனநாயக முறையிலே சட்ட ரீதியாகத்தான் அவற்றை அணுக வேண்டுமே தவிர வன்முறைகளை ஊடாகவும் அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதூடாகவும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதூடாகவும் ஒரு பொழுதும் நாங்கள் அதனை தீர்ப்பதற்கு முயற்சிக்க கூடாது இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு அருள் ஒரு பாக்கியம் அவர்கள் நல்லவர்கள் என்ற கருத்து ஏனே சமுதாயத்தவர்களுடைய மனதிலும் பதிக்கப்பட வேண்டிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் யா ல்லா எங்களுடைய இந்த வாழ்க்கையை அழகுபடுத்துவாயாக யா ல்லா மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே ஈமானோடு மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக நாங்கள் இந்த நாட்டிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மக்கள் அனைவரையும் நீ விடுவிப்பாயாக வறுமையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மன துன்பங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் எம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக நாளை மேலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சீரான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசிவாக்குவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்ப